வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் அயனை சிறை புரி படலம் மேடமூர்தியாக உய்து விண்ணும் மண்ணும் முருகவேளாடல் செய்துலா அவிவெள்ளி அசலம் மீதில் அமர்த்தரும் நீடு நாளில் ஒரு பகல் கண்ணெரி குள் வேதன் முதலினோர் நாடீசன் அடிவணங்க அவ்வரைக் கண்ணெண்ணினார் ஏநாதியான் எனும் செருக்கைகந்து தன் உணர்ந்துளர் மனாதி கொண்ட செய்கை தாங்கி மரபின் முத்தி வழி தரும் அநாதீசன் அடிவணங்கி அருளடைந்து மற்றவன் தனாது மன்றம் நீங்கி வாயில் சாறுகின்ற வேலையில் ஒன்பதோடிலக்கமான அணிக வீரர் உள்மகிழ்ந்து அன்பினோடு சூழ்ந்து போற்றாமலன் நம்பொனாலாய முன்பு நீடு கோபுரத்துள் முழுமணித் தலத்தின் மேலின் பொடுவாடி வைகினான் ஈராறு தோல் படைத்துளான் அங்கண் வைகும் முருகன் நம்பன் அடிவணங்கி வந்திடும் புங்கவர்க்குள் ஆதி ஆய போதினானை நோக்குரா இங்கு நம்முன் வருதியால் எனா விழிப்ப ஏகியே பங்கைய ஆசனத்தினோன் பணிந்திடாது தொழுதலும் ஆதிதேவன் அருளும் மைந்தன் அவன் உள்ளத்தை நோக்கியே போதனே இருக்கையனாப் புகன்றியிருத்திவைகளும் ஏது நீ புரிந்திடும் இயற்கையன்னனா முகநாதனானையால் அனைத்தும் நான் படைப்பன் என்றனன் முருகவேளது கேட்டலும் உருவல் செய்து அருளித் தரணிவான் உயிர் முழுவதும் தருதியே என்னில் சுருதியாவையும் போகுமோ மொழிகையனத் தொல்சீர் பிரமன் என்பவன் இத்திரம் பேசுதலுற்றான் ஐய எனை என்னை ஆதி காலம் தனிலளித்த மைவுலாவறு களத்தினன் அளப்பு இலா மறைகள் செய்ய ஆகமம் பல பல புரிந்து அதில் சிலையான் உய்யுமாறு அவை உணர்ந்துடையேன் என்று நான் முகன் இசைத்தலும் அவற்றின் உள் இருக்காம் ஒன்று நீ விளம்புதி என முருகவேல் உரைப்ப நன்று எனா மறை நின்றது ஒரு தனிமொழியை முன்னோதினன் நெறியால் தாமரைத்தலையிருந்தவன் உடிலை முன்சாற்றி மாமரைத் தலை எடுத்தனன் பகர்தலும் வரம்பில் காமர் பெற்றுடை குமரவேள் நிற்றி முன்கழரும் ஓம் எனப்படும் ஒழிப்பொருள் எம்புகை என்று உரைத்தான் முகத்தில் ஒன்றதா அவ்வெழுத்து உடையதோர் முருகன் நகைத்து முன் எழுத்தினுக்கு உரை ந என நவிழ மிகைத்த கண்களை விழித்தனன் வெள்ளினன் விக்கித் திகைத் தீருந்தனன் கண்டிலன் அப்பொருள் திறனே ஈசன் ஈசன்மேவரும் பீடமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய் எலா வெழுத்திற்கும் மறை கட்கும் முதலாய் காசி தன் நிடை கெம்பிரான் கழரும் மாசில் தாரகப் பிரமமாம் அதன் பயன் ஆய்ந்தான் தெருளதாகிய குடிலையைச் செப்புதல் அன்றி பொருளறிந்திரன் என் செய்வான் கண்ணுதற் புனிதன் அருளினால் அது முன்னரே பெற்றிலன் அதனால் மருளுகின்றனன் யாரதன் பொருளினை வகுப்ப தூமரைக்கெலாமதியும் மந்தமும் சொல்லும் ஓமெனப்படும் ஓரெழுத்துண்மையை உணரான் மாமலர்பெறும் கடவுளும் மயங்கினான் என்றால் நாம் இனிச் சில அறிந்தனம் என்பது நகையே எட்டவொனா தவக்குடிலையில் பயன் இணைத்து என்றே கட்டு உரைத்திலன்மயங்களும் இதன் பொருள் கருதாய் சிட்டி செய்வது இத்தன்மையதோ என அச்செவ்வேள் குட்டினான என் நான்கு மாமுடிகளும் கொலுங்கு மறைபுரிந்திடும் சிவனருண் மதலை மாமலர்மேல் உரை புரிந்தவன் விழுதரப்பதத்தினால் உதைத்து நிறை புரிந்திடு பரிசனரைக் கொடேனிகளச்சிறை கந்தமாம் சிலம்பில் அல்லிமாமலர் பண்டவன் தனை அரும் சிறையில் வல்லி பூட்டுவித்து யாவையும் பொரிதரவல்லோன் எல்லை தீர்தரு கந்தமால் வரைதனிலேகிப் பல்லுயிற் தொகை படைப்பது நினைந்தனன் பரிவால் ஒரு கரம் தன்னில் கண்டிகை வடம் பறித்து ஒருதன் கரதலம் தன்னில் குண்டிகை தரித்து இரு கரங்கள் வரதமோடு அவயம் தர பரம்பொருள் மகனோத் திருமுகம் கொடுச்சதுர்முகன் போல் விதி செய்தான் குயிரினுக்கு உயிராகியே பரம் சுடர் ஒளியாய் வியன் மறைத்தொகைக்கு ஈரதாய் விதி முதல் உரைக்கும் செயலினுக்கு ஆதியாய் வைகிய செவ்வேளயன் எனப் படைக்கின்றதும் அற்புதமாமோ தண்ணெண் நம்புயர்த்த விசினோம் சிறை புகத்தானே எண்ணிலா உயிர்த்தொகையளித்தருமுகன் இருந்தான் அண்ணலன் திசை முகனொடுவந்து சூழமரர் உன்னடுங்கியே தொழுது தம்பதங்களில் உற்றார்